வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா ஏழைகள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு உதவுபவன் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இறைவனை தொழுபவனை விட மேலானவன் ஆம் ஏழைகள் மீது அன்பு கொண்டு அவர்களுக்கு உதவுபவன் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இறைவனை தொழுபவனை விட மேளானவன் என்கிறார் நபிகள் நாயகம் நன்றி வணக்கம்